நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினையின் அறிவம் அஞ்சல் தொலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் போன வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருந்தேன் அதாவது நவம்பர் இருபத்தாறாம் தேதி திரு சார் அவர்கள் நம்ம நற்றினை பூங்காவில் ஒரு புத்தகத்தோட லிங்க் கொடுத்துருந்தாருன்னு அந்த புத்தகத்தில் இருக்கிற சில குறிப்பிட்ட தகவல்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டும் முடிச்சிருந்தேன் ஸோ இந்த வாரம் நம்ம அறிவஞ்சல் தலையில் அந்த தகவல்களோட மேலும் சில புத்தகங்கள் அப்புறம் அஞ்சல் தல்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படிக்கும்போது அது சம்மந்தமான வேறு சில துணை விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படித்தான் நான் புத்தகங்களாகட்டும் நாவல்களையும் படிப்பேன் இதுக்கு வந்து ரிலேட்டட் ஸ்டடி அதாவது தொடர்பு கொண்டு படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நம்ம புத்தக அறிவோட மற்ற பிற தகவல்களையும் வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவும் எனக்கு இது வந்து நல்ல பலன் கொடுத்துருக்கு ஸோ என்ன புக்கை நான் அப்படி படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் நங்கே கொடுக்குறேன் ஏன்னா அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்டீங்களேன் அறிவு மஞ்சள் தலையை விட்டு விலகி வேறு எங்கேயோ போயிடுவோம் ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு பேசுவோம் முதல் உதாரணமாக திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதின ராஜேந்திர சோழன் பற்றின நாவல் இதில் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து கப்பல் பயணம் மேற்கொண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பர்மா ஜாவா சுமத்ரா ஸ்ரீலங்கா மலேயா போன்ற நாடுகளை வந்து தன்னோட ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து அரசாட்சி செய்தார்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட போது இது ரிலேட்டடா வேற என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தகவல்களை சேகரிச்சபோது ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடியே விஜயநகர பேரரசும் அப்புறம் சந்திரகுப்த மௌரியரும் அப்புறம் அலெக்சாண்டர் அப்புறம் சிந்து சமவெளி நாகரீகத்திலேயே கப்பல் வணிகம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல்களை வந்து எனக்கு தெரிஞ்சது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்து மராட்டி மன்னனான சத்திரபதி சிவாஜி தன்னோட கொங்கன் கடற்கரை வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்தோம் அப்புறம் டச்சுக்காரர்களிட்ட இருந்தோம் போர்ச்சுகீசியர்கள்கிட்ட இருந்தும் தன்னோட க கடற்படை மூலமாக எப்படி பாதுகாத்தாருங்கிறதையும் என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இதனால் இன்றைக்கு வரைக்குமே சத்திரபதி சிவாஜி வந்து இந்திய வரலாற்றில் வந்து ஒரு சிறந்த கப்பற்படை தலைவராக வந்து போற்றப்படுறாரு இதெல்லாமே வந்து ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஏன்னா ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டுக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்ம இந்தியாவோட கட கடற்கரை ஆகட்டம் கடற்படை எல்லாத்தையுமே வந்து தங்களோட ராயல் இந்தியன் நேவி மூலமாக முழுமையாக ஆக்கிரமிச்சிட்டாங்க இப்படி கப்பல் பற்றின சரித்திர தகவல்களோட அஞ்சல் தலை தகவல்களாக நேவி டே ஃப்ளீட் ரிவ்யூ உலகின் கப்பல் சம்மந்தமான அஞ்சல் தலைகள் என்னென்ன அது வெளியிட்ட நாடுகள் எது அது வெளியிட காரணங்கள் என்ன அக்கப்பல்களோட சாதனைகள் என்ன உபயோகங்கள் என்ன இப்படி பல தகவல்களை வந்து என்னால் தெரிஞ்சுக்க ஒரு நாவல் திரு பாலகுமாரன் எழுதின ஒரு நாவலை படித்ததுலேருந்து ஆயிரத்தி அமெரிக்கா வெளியிட்ட நேவி பற்றின முதல் அஞ்சல் தலைக்கு என்னால் சரித்திரத்தோட பின்னோக்கி சென்று தொடர்பு படுத்தி தெரிஞ்சுக்க பல விஷயங்களை இப்படி எத்தனையும் சரித்திர நிகவ நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்லலாம் இரண்டாம் உலக போகிறோட பேர் ஹார்பர் குண்டுவெடிப்பு அப்புறம் நம்ம இந்தியாவோட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் தரங்கினி இப்படி பல கப்பல்கள் பற்றின தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டும் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது இது வந்து கப்பல் பற்றின ஒரு முடிவில்லா பயணம் இந்த கப்பல் பற்றின தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுது அது என்னென்னா நேவி ஆகட்டும் ஷிப்பு அப்புறம் ஆர்மி அதாவது கப்பற்படை அப்புறம் கப்பல் இராணுவம் இந்த மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருந்துக்கு இந்த கப்பற்படை கப்பல் அப்புறம் இராணுவம் இதை பற்றின அஞ்சல் தலைகள் வந்து உலகத்தில் வெவ்வேறு நாட்களில் வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் முதல்ல கப்பற்படை வந்து கப்பற்படை சம்பந்தமான அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து அமெரிக்கா எந்த வருஷத்தில் அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி வருஷம் அதே மாதிரி கப்பற்படை சம்பந்தமாக இந்தியா வந்து டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் வருஷம் நேவி டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க அடுத்தது கப்பல் பார்த்தினா அஞ்சல் தலை எந்த நாடு கப்பல் பத்தின முதல் அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பிரிட்டிஷ் கயானா அப்படிங்கிற நாடு தான் உலக அளவில் முதல் கப்பல் பத்தின அஞ்சல் தலையை வெளியிட்ட நாடு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கப்பல் பத்தின அஞ்சல் தலையை வெளியிட்டதில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்னென்னா அந்த வருஷம்தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரரான திரு வவு பிள்ளை அவர்களோட நூறாவது பிறந்த வந்து கொண்டாடுற மாதிரி இருபது பைசா ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டு அவருக்கும் பெருமை சேர்த்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இந்த அஞ்சல் தலை வந்து விளங்கிச்சு அடுத்தது இராணுவம் இராணுவம் பத்தின முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு வந்து இங்கிலாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் அந்த நாடு வெளியிட்ட இராணுவம் பற்றின அஞ்சல் தலை வந்து இராணுவ படைவீரர்கள் மட்டுமே உபயோகிறதுக்காக இந்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டது அந்த நாடு சுதந்திர இந்தியாவில் இராணுவத்துக்காக முதல் அஞ்சல் தலை வெளியிட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் அந்த வருஷம்தான் இராணுவ போஸ்டல் சர்வீஸ் வந்து ஆரம்பித்து முதல் வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த அஞ்சல் தலை வந்து இந்தியா வந்து வெளியிட்டுச்சு ஸோ ஒரு புத்தகத்தில் ஆரம்பித்த என்னோட வாசிப்பு பயணம் அஞ்சல் தலையில் போய் முடிஞ்சது இதுக்கு நேர் எதிர்மறையாக அமைஞ்சது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற அடுத்த வர அஞ்சல் தலை பற்றின தகவல் அந்த தகவல்களோட நாம் நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்